அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு குறிக்கோளை மனதிலே கொண்டு தொடர்ந்து திருக்குறள் வகுப்புகளை படித்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து திருக்குறள் வகுப்புகளிலே நாம் பங்கு கொண்டு குரட்பாக்களை எல்லாம் முறைப்படுத்தி அவற்றையெல்லாம் விடாமல் ஒன்றொன்றாக படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து உள்ளத்திலே நிலைநிறுத்தி செயல்படுத்த முயல்கிறோம் என்று நான் கருதுகிறேன் கடைசியாக உறவு நலம் என்கின்ற தலைப்பின் கீழே இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் மக்கட்பேறு எனப்படுகின்ற மூன்று அதிகாரங்களை நன்றாக ஒவ்வொரு குரலாக படித்து அதனுடைய பொருளை தெரிந்து மேற்கோள்களையும் சிந்தித்திருக்கிறோம் ஏற்கனவே நாம் அன்புடைமைங்கிற அதிகாரத்தை படிச்சுட்டோம் மனநலம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த இல்லறவியல்ல வரிசையாக பார்த்தோமானா முதல்ல இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநிலம் மக்கட்பேர் அப்புறம் அன்புடைமை இருக்குது அதுக்கு பிறகு வரக்கூடிய தலைப்பு தான் விருந்தோம்பல் மனநலங்கிற தலைப்பில் ஏற்கனவே நம்ம அன்புடைமை பார்த்ததுனால அன்புடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரட்பாக்களை இப்பொழுது நாம் படித்து பொருள் தெரிந்து கொள்ளப் போவதில்லை ஏனென்றால் ஏற்கனவே அதை நாம் சிந்தித்திருப்பதால் இப்போ நாம் உறவு நலம் அப்படிங்கிற தலைப்பில் விருந்தோம்பல் அதாவது அன்புடைமை அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் அதை நாம் பார்க்கப் போகிறோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற அறிவோடு ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையின் குறிக்கோளையும் அதற்கான வழிமுறைகளையும் தெரி கொண்டு பெரிதற்கரிய பேராகிய குழந்தைகளை மக்கள் செல்வங்களை பெற்று எல்லோரும் அன்போடு ஒன்றியிருந்து ஒருங்கிணைந்து வாழ்ந்து வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும் இது பாரத நாட்டினுடைய முக்கியமான ஒரு உயர்ந்த பண்பு இன்றும் இந்த வேர் நன்றாக பறந்து விரிந்திருக்கிறது பாரத நாட்டிலே பெரும்பாலும் இந்த பண்பை நாம் நன்றாக பார்க்கலாம் ஆகவே திருவள்ளுவருடைய திருவருள் துணை கொண்டு நாம் இப்பொழுது உறவு நலம் என்கிற தலைப்பின் கீழ் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை படிக்கப் போகிறோம் கற்க போகிறோம் குரட்பாக்களை எல்லாம் படித்து அதனுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் திருவள்ளுவர் இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொது அறங்களை சாமானிய தர்மங்களை உபதேசித்து கொண்டிருக்கிறார் இந்த இல்வாழ்க்கை அதிகாரத்திலே மூன்றாவது குரலிலே குறிப்பிடப்படுகின்ற தவறாமல் செய்யப்பட வேண்டிய ஐந்து கடமைகளுள் மூன்றாவதாக அமைவது விருந்தாகும் தென் புலத்தார் விருந்து ஒக்கல் அந்த இல்வாழ்க்கை அதிகாரத்தில் மூன்றாவது குரட்பால் பார்த்தோம் தென் தெய்வம் அப்படிங்கிறது ரெண்டும் கண்ணுக்கு புலனாகாத அம்சங்கள் அதாவது நம்முடைய பித்திருக்கள் தேவர்கள் கடவுள் எல்லாம் கண்ணுக்கு புலனாகாத அம்சங்கள் ஆனால் நினைந்து பாவனையால் போற்றி வழிபடப்பட வேண்டியவைகளாக பெரியோர்களால் நமக்கு உபதேசித்து அருளப்பட்டிருக்கின்றன ஒக்கல் தான் என்பது பிறரோடு தொடர்பற்றது அதாவது தன்னைச் சேர்ந்தவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் தனது சுற்றத்தார் என்ற கோணத்திலே மற்ற ஜனங்களோடு தொடர்பில்லாதது விருந்து ஒன்றே நேரால் கண்ணால் காணப்படுவது என்கிறார் இப்போ நான் இருக்கேங்கிறதும் எனக்கு தெரியும் சுற்றத்தார்களும் தெரியும் கண்ணுக்கு தெரியாத பித்திருக்கள் தேவர்களுக்கும் நாம் மனசால் நினைச்சு வழிபாடுகளை செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இது நம்மை சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் மிக தெரிந்தவர்கள் அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மையும் நாம் பாதுகாத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதில் முக்கியமானதாக அமைவது விருந்தோம்பல் விருந்து ஒன்றே நேரே கண்ணால் காணப்படுவது என்கிறார்கள் உரையாசிரியர்கள் தன்னை சார்ந்திராத பிறரோடு தொடர்புடையது சுற்றத்தார்கள் எல்லாம் நம்மளை சேர்ந்தவங்க ஒன்று கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரிஞ்ச நம்மவர்கள் கண்ணுக்கு தெரிந்த நமக்கு சம்பந்தம் இல்லாத பிறர் அவர்களைத்தான் இங்கே விருந்து விருந்தினர் என்ற சொல்லால் நாம் குறிப்பிடுகிறோம் நாளை தொடர்ந்து மேலும்